அஷ்டுதா அஷ்டுதான் இருந்தால் இந்த எட்டு குணம் இருந்தா தான் அவன் உலகத்துல பிரகாசத்தை அடைய முடியும் இல்லாம அவன் யாருன்னே தெரியாது சில பேரை கேட்டாருன்னா எனக்கு தெரியாது அவளை பார்த்து நாம் தூஷிக்கப்படாது பருத்தாப்பு மனுஷன் ஜென்ம அடைஞ்சா அவருடைய பெருமை தெரியுமியா பண்ணிக்கணும் அவன் வந்து எத்தனையோ பேப்பர் இருக்கு அல்பா இசை இதுன்னு பேப்பர் இருக்கு அந்த பேப்பர்ல இவன் பேர் வந்தா போறாது அஸ்தவமா ஜனங்கள் அயோக்கியம் கூட அவளுடைய ஒரு பெருமையை மனப்பூர்வமா கொண்டாட முடியாது அது விட்டு போனால் அடைக்கிறவனா இருக்கணும் நிறைய தர்மங்களை காதால காட்டவனா இருக்கணும் பெரிய வாழ்நிலை பராக்கிரமும் இருக்கணும் தன்னுடைய வீதியத்தாலே பிறரை அடக்கி ஆளும் திறமை உள்ளவனா இருக்கணும் ஒருமுறை பேச்சு பேசாதவனா இருக்கணும் பணத்தை எடுத்து கொடுக்கும் என்ன அத்தா பகிஷர பிராண பணம் வெளியில சஞ்சரிக்கும் உயிரா அவன் உயிரை கொடுன்னா கூட கொடுத்து பணத்தை கொடுக்க மாட்டானா தானம் பண்ணனும் நிவர்த்தி பூர்வ பரஸ்வத் தானம் தானம் பொருளை எடுத்து பிறப்பு கொடுப்பது அது சக்தி அவனுக்கு தான் தெரியும் அவன் அது வந்து நல்ல தர்மத்துல நம்பிக்கை இல்லாதவனுக்கு தன் சக்தி புரியாது தான விஷயத்துல அவன் என்ன பண்ண எத்தனை காரியம் நான் பண்ண முடியும் அது எப்ப சொல்லுவேன் தர்மங்கள் பண்ற போதுதான் சொல்லுவோம் தானம்ரவாதவனா இருக்கணும் அப்படி மதளம் மாதிரி மறந்துடுவோம் செல்வான் அந்த மத்தளம் இருக்கு பூக்கரியும் மத்தனமும் கவிகள் என்ன பூக்கரிக்கும் அப்படி நிச்சயம் கொடுத்துட்டு இருக்கணும் இல்லாம உடனே தூஷிப்பான் ஏதாவது வஞ்சனையா பேசுவான் கட்டமா ஏதாவது பண்ணுவான் அது மாதிரி சுரம் அரங்கும் பேசற போது மத்தளமும் அப்படித்தான் கொஞ்சமா குறைஞ்சு போய் ஜலம் தடவா உடனே துணி கீழ இறங்கணும் அவன் அப்புறம் ஏதாவது வேற விபரீதமா சத்தம் போடுவது இந்த மந்தளத்தையும் பூக்கியும் ஒன்னா சொன்னாள் கவிகள் கிருத் இருக்கணும் ஒரு விட்டும் இருந்தால் தான் உலகில் நல்ல பிரகாசத்தடை உனவன்னாள் கவி என்றால் பிர அர்த்தத்துக்கள் பலர்ப்பொழு இருக்காள் அதுக்கு மேற்பட்ட படியில் உள்ளவள் கோட்டியில் உத்தர ஆம்பருவது இருக்கிறவாள் பைத்தியம் வாழ்த்தி இருப்பாள் பிரம்மத்துக்கு மேற்கொட்ட போன நிலையில அவள் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் சில இருப்பாளா எனக்கு கொஞ்சம் சந்திரம் கொடுங்க காப்பாளா சில பேர்கள் உத்தரவு பேசாம ஒருமனை கண்ண முடிஞ்சுருப்பானா சில பேர்கள் நிறைய சாப்பிடுவாடா அவன் சாப்பிடறத பார்த்தா ஞானிகள் கணக்கு இல்லாமலும் சாப்பிடுவாடா இப்படிதமா தெரிஞ்சிருப்பாள் போய் வந்து நீ அஜானி ஆயிருக்கிறவன் ஜட்ஜி பண்ணிவிடாதே இருக்காள் அவன் அவரவன் தெரியாதவன் கண்டாங்குறையும் தஞ்சாவூர் ஜில்லாவில ஒரு கிராமம் அங்குள்ள ஒரு சந்தியாசம் தெரிஞ்ச அவள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அங்கே இருந்து ஒருவா கையை காட்டணும் கையை காட்டின உடனே கையை பார்த்தா ஒரு முப்பது நாற்பது பவுன் இருக்கு அந்த மக்கையில அவாட்டு மாதீச சக்திகள் அஞ்சாறு ஸ்திரிகள் கூட இருப்பார் அவள் தஞ்சாவூர்ல போய் இந்த தந்தாங்கூரையில போய் வசிப்பதாக இந்த நேரண்ட பக்கத்துல ஒரு ஊர் கூடம் அந்த இடம் ஏகாந்தமான ஸ்தலம் அங்கு போய் மடத்துல வசிச்சார் ஊர் மூக்க அவரை கட்டுப்பாடு கொண்டு என்ன ஒரே ஒரு பக்தர் அவர் இடத்துல இல்லாத பக்தி இருக்கு அவர் போய் நிச்சயம் உபாசிச்சுட்டு இருந்தார் சண்டாங்க கூட தீப் சிறுவாண்டு அவருக்கு எதிரியாக இருந்தேன் நான் கூட தீப் சிறுவாட கூச்சு நீங்க இருக்கக்கூடாதுவா பெரிய வாழ்றது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்புறம் அவளே வருத்தப்பட்டா நான் தப்பி கூட்டேன் வாழ்க்கை பெரியவரையும் சொன்னா நான் ரொம்ப தமிழ்தான் கூப்பிட்டேன் விஷயத்த எங்க எல்லாம் சுட்டி கூட நான் காக்கலாம் அப்புறம் வருத்தப்பட்டாள் என்ன பண்ணினா ஒரு நாளைக்கு தெருவுக்கு வந்தா தெருவுக்கே வரதில்லையே வரும் சந்தியாசு பார்த்தா மன்மதனாட்டமா இருக்கிறவர் சமீப காலத்தில் ஒருத்தி இருக்கணும் அதுக்கு அப்பவும் இவர் ஒரு வருஷமா வரேன் உங்களுக்கு நீங்க பெரியவாழ்ந்து பண்ணி வைக்கணும்னு அவரை ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பூமியை போய் அது எனக்கு கோவில் பக்கத்தில் இருந்தேனும் போய் கேட்டார் ஒரு எஜமா சொந்தம் அது ஒண்ணுக்கும் மூணு வேலை சொன்னார் உடனே பணத்தை கையில கொடுத்தார் கொடுத்தா தூரம் தெரியாது அன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டார் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு இருக்க அதே மாதிரி மூணா நாள் சப்தியாகிட்டாள் அவளோட கூட இருந்தா தெரிஞ்ச தேசத்திலிருந்து சில ஸ்திரிகள் அவள் இப்பவும் அங்க வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் கதவை சேத உள்ள இருக்கா அவள் நேரம் வரா பேசுறாள் லிங்கம் தான் அங்க இருக்கு ஆளுடன் எத்தனோடு இருக்காள் நமக்கு அதுக்கு புரியாது ராஜினோ யோகினோதரை லட்சியத்தை ஏக ரூபமா ஞானிகள் எப்படி இருப்பா பூமை எப்படி இருப்பான்னா இருக்காது காது தாக்காதுன்னு சொல்லிள்ளார் போலீஸ் எப்படி இருப்பான்னு இருப்பான் மட்டமா பாக்கான கவிர்களை பிரம்ம அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கள் யாரு நாள் இந்த உள்ள ஒத்தன்க்கானே அவன் அறிஞ்சவன் இந்த உள்ள இருப்பவனை அறிந்து கொள்றதுக்கு எப்படி அறியணும் நாள் எல்லாருக்கும் உள்ள ஏதோ இருக்கு இருக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் போறானா ஒன்பது வாசப்படி வைத்து ஒரு கோயில் இருக்காள் என்று உணவு நமதுவாரம் கோவில்களுக்கு நாலு வாசப்படி இருக்கு இங்க பரம் பிரம்மம் வசிக்கும் இந்த கோவிலுக்கு ஒன்பது வாசப்படி ஆ ஒன்பது வாசப்படி என்னன்னா சப்தீரு தலையில வாசப்படியா ரெண்டு கண் ரெண்டு மூக்கு ஒரு வாக்கு ரெண்டு காது கீழே இப்படி ஒன்பது வாசப்படியா இப்ப சுவாமி ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு வாசப்படியா பரப்பு போவார் அது மாதிரி இந்த ஆத்மா வாசுகிற ரூபத்தை பார்க்கணும் அழகான உஸ்துவை பார்க்கணும்னா கண் வழியா வழியவர்கள் நல்ல வாசனை கிரகிக்கணும்னா மூக்கு வழியா வழியவர்கள் எல்லா அழகான சப்தத்தை கேட்கணும்னா காது வழியா ஒளியில் வருவாங்க ஒரு வாசப்படியா போவாய் பத்திரிகை பேசுறதுக்கு ஒரு வாசப்படியா போவாள் இங்கே ஒளியில வேறு தேசங்களுக்கு வேற வாசப்படியா போவாள் அது மாதிரி மகாராஜாத் அவனுக்கு சைனிக்கர்கள் இந்த மனசு நசு பிராணம் இந்திரியம் வெள்ளம் இது எல்லாத்தையும் வச்சுக்கிண்டு வச்சுக்கிண்டு ஒன்பது வாசப்படி வழியா பரப்பு போகின்றிருக்காங்க இது ஒன்பது வாசப்படி வைத்துக்கத்திலும் ஒரு பெரும் அரண்மனை நவத்வாரமிதம் வேஷ்ம ஓடிக்கிட்டு பின்னாடி இருக்கு திருஸ்தூலம் பஞ்ச சாட்சி அஞ்சு பேர்கள் இதுக்கு காவலாம் அவன் அப்படி இருந்து பார்த்துக்கின்றிருக்கா ஆறு இந்த ஞானேந்திரிய வஞ்சம் ரெண்டாவது மூக்கு நாக்கு சொத்து இப்படி அஞ்சு இந்திரியம் இதுவாதான் அதுக்கு சாட்சியா இருந்து பார்த்துக்கின்றே புண்ணியமான நகரம் மகத்தான ஆலயம் இதில் உள்ள உட்கார்ந்து ஒன்று இருக்கானே அவனை யாரு உணர்றானோ அவன்தான் பிரம்மஹித் என்று ஜெம்மா வடங்கவன் இவனை உணரான் என்னெல்லாமும் எந்த ஷத்ருக்கான் எங்க சைன்யம் இருக்குன்னு தேடுறே கண்ணில்லாத நீ என்னத்துக்கு தேடுறே உள்ள உத்தரத்து இருக்கான் அவனை பார்த்தவன் அல்லவா பிரம்மீத்தி அவனை பாராங்கோ அரையேதான் அவன்தான் சிறந்த பிரம்மீத் என்று சொன்னார் யார் விதூ தவிர்த்து யாரு சொல்லுவார் தாத்தாவுக்கு ப்காலத்துல அவ நீங்க பாட்டுக்கு எதோ பண்ணுவோம் அடைகிற மார்க்கத்தை சொன்னாலும் ஒரு பத்து பேர் வழி அறியவே மாட்டான் ஒரு பத்து கோட்டு அவர் சொல்லுவார் அதெல்லாம் நாம் கேட்டு முடியுமா யாராஜன் பத்து கோஷி அப்படி உத்தம டோ பிரம்த உன்மக் கிர்தோஷிதே விளாச்சே பத்து பேர் தர்மத்தரீ மாட்ட கல்லவன்ள்ள குடிச்சவன் கிட்டப்பது சதுர்த்தி அன்னைக்கு ஒரு காலம் மூணு மணிக்கு குடிச்சு விட்டா இன்னைக்கு அமாவாசையே ஸ்நானம் பண்ண வேணா வரவன் அவனுக்கு என்ன பிடிக்கும் அமாவாசை தெரியுமா ஏகாதசி தெரியுமா நாளைக்கு ஏகாதசி புதன் வேண்டாம் சொன்னா அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்த மதம் தொழிலையும் அவன் இன்னைக்கு வந்து போறான்னோ அப்பதான் வந்துருப்பாள் கல்லக்கல்ல குடிச்சவன் நல்ல கடலை குடிச்சவங்க டப்பொருள் பத்னுப்பாடி சதுர்த்தசே கால மூணு மணிக்கு குடிச்சுட்டான் நீங்க அமாவாசையே ஸ்நானம் பண்ணுவேன்னா அவனுக்கு என்ன தெரியும் அமாவாசை தெரியுமா ஏகாதசி தெரியுமா நாளைக்கு ஏகாதசி புதன் சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்த மதம் திரும்பி அவன் வந்து கடப்பானோ அப்பதான் வந்துருப்பான் அரவகா அரவக்துக்குற விஷயத்துல சித்தத்தை செலுத்தி அதனால மறந்து விடுதத்து கூட மறந்து விடுறான் கோர்ட்ல ஒருத்தர் விழுப்புட்டு இருந்த விவகாரத்துல தெலிசம் மறந்துவிச்சு பட்சத்தை மாத்தி இருக்கலபட்சி தேவியிலமான கிருஷ்ணபட்சமாட்டாமிஷம் என்ன காரணம் எங்கேயும் அம்மாஷன் போட்டு பிரமாதத்தாலே ாலே தாத்துலேஷமங்கள் இல்லாமல் போய் அதனால கொஞ்சம் மாதம் அதிகமாறதோ பித்தம் அதிகமா ஆகியதோ சேஷம் அதிகமாகியோ இப்படி ஏதாவது ஒண்ணு அதிகமானால அப்படி உன்மாதத்தை உன்மாதம் என்றால் பைக்கம் கலைச்சுட்ட பேசாமத்தன் அப்படி சொல்லுவது உன்மாதத்தை அடைந்தவன் என்று பேசற அவன் என்ன அமாவாசையை கண்டான அவன் ஏகாதசியை கண்டானா ஜுவாதிசியை கண்டான ஒண்ணும் மாட்டான் அவனுக்கும் சாப்படாமையை தர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பத்து நாளா பட்னி ஆகிருந்து போய் சாந்தனா ஊங்கி போய் வந்துருக்க இன்னைக்கு அமாவாசையே புண்ணியகாலம் மகோதயம் இன்னைக்கு வேதாங்கண்ணத்துக்கு மூணு ஸ்தானத்துக்குன்னா வருவன்க்கு வரைய நான் சாப்பிட்டு தான் உங்களோட பேச போறேன் அப்புறம் இன்னைக்கு அமாவாசைன்னு கேப்பான் தர்மம் தெரியாத கோ கோபம் வந்தவருக்கும் தர்மம் தெரியாது அவன் ரொம்ப பரம கோபம் வந்தவன் அப்படியே கொஞ்சம் சாத்தம் பண்ணிட்டே அவருக்கு கோபம் பிரபாத கோபத்துல பண்ணா சாத்தம் இஷ்டம் பிண்ட பிரதானத்தில் பிண்டம் மருந்து அப்படியே பிண்டத்தை சுற்றி எடுத்துங்க கொண்டாக்கா இல்லையே பிண்ட பிரதானம் தானே அவசியம்னா அந்தம்மா உகந்தொரையா இல்லையா அந்த சரி கொண்டு பிண்ட பிரதானம் கிட்டே நான் நேர பாக்கல அவன் தான் நான் நேர பாக்குறேன் ரொம்ப பசி வந்தவன் ரொம்ப பசி உள்ளவனுக்கு தன்பம் தெரியாது ஏகாசி பழையா கூட போடுவோம் தாங்க என்ன அவர் நினைச்சு ஏதாவது என்ன பண்ணுவது இப்போ அவன் அட்டகையா இருக்கு தற்போதான் விசேஷம் உங்க அப்பா அம்மாவுங்கிறவாளுக்கு கூட நஷ்டம் வரட்டும் அவ பண்ண புண்ணிய நமக்கு ஒருமைப்போம் அது என்ன பெருசா நினைக்கணும் ரோஹிக்கு ரொம்ப புரியாது அதெல்லாம் இருக்கட்டும்னா குறைச்சு போடுறதுக்கு ரோஹிக்குறையே ஒரு ஜா வச்சிருந்த நீங்க அப்புறம் லோகிட்டு ஜாத்தா வாங்கிட்டு மகான் திருத்த ஜாத்தா போடணும்னா என்ன செஞ்சு கொடுத்தேன் ஆரோக்கியம் ஜாப்தா போட்டது இல்ல அதே ஜாப்தா போடுறதுல சில பேர் பயங்கர சாதுக்குள்ளா இருப்பா நான் மதியமா திருத்தா வாழ முடியவும் முடியாதுன்னு பயங்கர போடுவாள் அப்படி உண்டு சில சாதுக்கு அவன் பயந்து வாழ அது கிரமம் அது இனவனுக்கு இவனுக்கே லோகம்னே உனக்கே இஷ்டம் இல்லையா கொடுக்கறதுல அதுக்காக அப்படின்னா பண்ணுவான் நல்ல சட்டால போய் அசக்தான போய் மகாரூதனம் பண்ணுறோம் அப்படியே அவன் பண்ண முடியாது நல்ல சக்தனா இருக்கிறவன் சகல வசதியும் இருக்கிறவன் மூணு நாலு நிச்சயம் பெட்ரோல் மூணு வேலை பாட்டுக்கு அக்னியில வசோதார யாரா போல ஆறு அவன் மகாரூதனன் நூத்தி நூத்தி ஒரு பேர் வச்சு பண்றதுல ஒரு சொல்லாம சங்கல்புாய செலவிட்டூர்த்தி மாதிரி பண்ணபடாதுன்னு சொன்னேன் என்னது பிராமணன் போட்டு கஷ்டப்படுத்தி ஆவத்தி கழுவி சமத்தன்றிவாள் ருத்ரம் பரார்த்தமா எப்ப பண்றது இல்லையே எல்லாம் அவங்க ஏதோ போராட காலத்துக்கு வெறையே வைக்கிறான் பாருங்க பொண்ணு கல்யாணம் வச்சுட்டு பணம் இல்லாதவன் ரயில் கழிக்கிறதுக்கா வேற வச்சிருப்பான் வேலை போடுவான் அப்பா வாங்கின ராமாயணம் வச்சுடுவான் கஷ்டம் வந்து செலவுக்கு பணம் இல்லை அது மாதிரி ருத்ர பாராயணம் பண்ணி பணம் வாங்கறது பண்ணவன்ட்டா தெரியவாள் அதனுடைய மதிப்பு புரியலை ஒரு நாள் கொடுக்குறேன் அவா என்னமோ இதாக கிடைக்கிறதே நம்ம சொன்ன வாங்கிட்டு போடுறாள் தர்மம் தெரியாது நோபிக்கு அவன் தர்மத்து நோக்கி தெரியுமா நோபிக்கு தெரியாதான் பத்து கோஷ்டே ரொம்ப தெரியாது கட்டம் கட்டிக்க மாட்டேங்கெல்லாம் தலைகள் மரத்து மேல சொல் இந்த கால இந்த நாளைக்கு நாளைக்கு மூடி இல்லையா என்ன முடிவு அதெல்லாம் வந்து தர்மத்தை மறந்து போனா காமி ரொம்ப காமியா இருக்கிறவங்க ஏகாதசியின் நினைப்பான் அமாவாசைன்னு நினைப்பா இந்த பத்து பேர்களும் தர்மத்தான் உடாள் யசதர்மம் நஜானந்தி அந்த பத்து பேர்களையும் சொல்றேன் கேளுங்கள் ராஜன் பண்டிதால் வீட்டியிருக்கிறோம் இதை நம்ம இந்த பத்தையும் தெரிஞ்சு இந்த பத்தையும் அப்படி விளக்க நம்புகிறார் தர்மத்துக்கு விரோதீர்கள் ால் விவேகத்தை அடங்கு மனசுக்குமகம் மனசா இதுக்கு ஒல்லியா தங்கமா என்று சந்தேகப்படுவது மனசு இது தங்கம் தான் என்று தீர்மானம் பண்ணுவது புத்தி புத்திக்கு இத்தனை தர்மத்தை சொல்றாள் என்னதுதான் சொல்றாள் நாம் கஷ்டம் பண்ணி பார்க்கணும் வேற இந்த வாரியா பாத்து விட்டா ஏதோ ஒயிர் காலக்கா அல்லது அவருக்குறா இவரு காய்ச்சல் என்ன எனக்கு ஏதாவது மூட்டை கட்டி கொடுக்கறா இவன் எத்தனை வயதுக்காயிருக்கான்னு எனக்கு புதுக்கோட்டை தெரியவே தெரியாது அப்படி சொல்லுவேன் நினைக்கிறது என்ன அவரு காய்ச்சல் இவ்வாறு காசோடு நினைக்கிறது அதெல்லாம் ஒண்ணு இருக்கா சொல்லல சாத்திரத்துல இது இருக்கோ அதை சொல்வாங்க இல்லையா நீங்க சொல்றது தப்பு சொன்ன மாத்திக்கிறேன் சாத்தம் பண்ணப்படாதுன்னு யாராவது சொன்னீங்களா பசங்க நானும் சத்தியா பண்ணப்படாதுன்னு இருந்தாக்கே எல்லாரும் அச்சு கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடம் நாம் வரும் விவேகிகள் விவேகசக்திக்கு புத்திக்கு வசப்பட்டு தர்மத்தை அறிஞியிருந்து இந்த பத்து தோஷத்தையும் விளக்கிக்கணும் பண்டிதோதா தீமம் புராதனம் புண்ணுன்னு ஒரு உபதேசத்தை அப்பா சூலிக்க அப்பாங்க பிள்ளைங்க அப்பச்சொல்லூனா எந்த சுலி காந்திரி மாதோப்பன் பிள்ளைக்குஜாதி ே பிரதிஷாபயேஷவி சொன்னாளா எவன் உலகத்துக்கு அவனை பார்த்து எல்லாரும் உலகம் நடப்பாள் அவன் பண்ணுவதை கண்டு நடப்பானா யாரு எப்படி இருந்தா அவனை பார்த்து எல்லோரும் நடப்பாள் காமம் கோபம் இந்த ரெண்டையும் இத விட்டு மட்டும் போறாது எத்தனையோ பேர் காமத்தையும் கோபத்தையும் நல்ல சத்ரத்துல தன் பொருளை அப்படியே குட்டுக்கொண்டே வரணும் சத்ரத்துல கொடுத்து வச்சா அது பரவப்பட்ட வந்து காத்துக்கிட்டு இருக்குமா வந்து அதுக்கு வேற கணக்குக்குள்ள பரலோகத்துக்காக கையில் கொடுப்பதற்கே பன்னியாசிய திகா புரோக்தான் வியாக்கியானம் அகாத்மா சொன்ன மகன்களுடைய கையிலிருக்கே வாக்கு அவர்கள் வாக்கு அவர்கள் கையில் குடுத்து வைத்தால் பரலோகத்தை வந்து என்ன சோடா பாட்டில் வாங்கி சாப்பிட முடியாது வாங்கி குடிக்க முடியாது சாது கூட்டா கணர் இல்லாத ஜலம் நதி இல்லாத சீத்தம் காத்துக்கிட்டு இருக்கமா நதி வெட்ட வேண்டியது இல்லை கணர் வட்ட வேண்டியது கட்ட வேண்டியது இல்ல ஒரே ஜலம் கூடிக்குமா விசேஷத்தை இருந்தவனா இருக்கணும் பெருமை சரியான இப்ப இன்னைக்கு ஒரு அதினா இன்னைக்கு அண்ணன் போட்டா இன்னைக்கு இதே நாள் இது பிருந்தாவன துவாசி அன்னைக்கு அன்னம் போட்டா அது ஆனந்தியாக அனந்தமான பலம் அந்த விசேஷத்தை உணரணும் சாதாரணமா ஒரு அதிசையை கூப்பிட்டு அன்னம் கூடுவணும் ஒரு துவாதிசி புண்ணிய காலங்கள்ல அன்னம் கூடுவரும் இது மகாபலம் இது உலகம் அமாலட்சம் துவாசியாக அந்த லட்சம் அமாவாசையில் அன்னதானம் பண்ணினா எந்த புண்ணியமோ அந்த புண்ணியம் ஒரு சாதுபாய துவாதிசியில புண்ணப்பட்டார் இந்த விசேஷங்களை புண்ணியம் புண்ணியத்தில் பதினாறுல அமாவாசியம் ரிஷிகள் மத்தியஸ்தான் மகர்ஷி அவ பிரிவாள பற்றி அவனை சொன்னாள தப்பி நமக்கு என்ன அவருக்கு என்ன அவன் சொல்லவே மாட்டாள் துண்தங்கள்லாம் விலகுமே ஒருவன் ஊர்னு பிரம்மேந்திர அக்கரை அந்த ஊருக்கு அடிக்கடி நான் போயிருக்கேன் அந்த ஊர்ல அந்த ஜெமீன்தார் குடும்பத்துல வயிற்று ஒரு பெரியவாழ் பன்னூறு நாள் சமாதி தரிசனம் பண்ணி இக்கரையில வந்து ஜென்மணிட்டு இருந்தாங்க அவர் வந்து கரெக்டா என்ன பண்ணுங்க ரொம்ப நாள் சொன்னால் ஆயிரம் பூர்ணிக்காய் தானம் இல்லாமல் பூசணிக்காயும் வாங்க மாட்டேன் திருடமாட்டார் பூர்மிகாய் திருடி உத்தம் அல்ல உடனே சன்னியாசி போய் ஆள் நான் என்ன பண்ணுவேன் நடக்கும் எப்படி சொல்றதோ அப்படி அந்த அடைகிறோம் அப்படி ஒருவன் அவன் நீங்க எப்படி சொல்றதோ அப்படி கேக்குறீங்க அவனுக்கு காரிய சித்தி ஏற்படுறது போல ஒருவருக்கு ஏற்படுறதில்லை அப்படி கொஞ்சம் இதை குறையங்களோ அதை கொஞ்சம் நிமிச்சங்களோ அதை கொஞ்சம் இது பண்ணுவோம் பாருங்களோ அவன் எந்த தர்மா பண்ணாலும் அது காகிய கர்மா பண்ணா சபலமாவே ஆவதில்லை அதுலயும் நிச்சயமான கர்மா ஒரு பாதுகமில்லை அசக்தமா இருக்கணும் ஏதோ ஒரு சாதத்துல என்னால எவ்வளவுதான் முடியுதுனால அது பாதுகமில்லை காமியமா ஒரு புள்ள உறக்கணும்னு ஒரு கர்மா பண்றான் அதை கொஞ்சம் அதை குறைச்சி போடுவோம் போடுவோம்னா அது வந்து பிரயோஜனப்படுறதில்லை ஏதோ பண்ணின அம்மா கோச்சுடாம இருக்குண்ணான்னு பேரா அவ்வளவுதான் அது சொன்னா சொன்னபடி பண்ணாதான் சேமத்தை கொடுக்கும் இல்லாம கொடுப்பதில்லை நீங்க எப்படி சொல்ற பண்றேன்னு சந்தியா சொல்லிட்டேன் சாஸ்திர போஜனம் பண்றேன்னு சொல்லி முக்கியம் நூத்தி பேருக்கு அண்ணன் போடுவா என் பேச்சுக்களை அவர் இரும்பையும் பூசணிக்காயிலே சாம்பார் பூமி காயிலேயே பூமி காயிலேயே கறி பூங்காய் எல்லாம் அப்படியே பூங்க போட்டு ஒரு ஆயிரம் பூசிக்காயை பூமி காய் மூவாயிரம் பூண்டு காய குட்டா விழுத்தாணி இன்னும் அந்த சாஸ்திரபோஜனம் சுவித்தானி தட்சிணை எல்லாம் கொடுத்தா இன்னொரு நல்லா இருக்குறாரு அப்படி கருவி போடுவோம் நிமித்தி ஆயிருக்கு அப்படி இல்லாம நிமித்தி ஆகாத போனா நம்ம தேசத்துல இன்னும் தர்மம் நிக்காது அப்படி எப்படி மகாபலத்தை அடையிறதுனாலதான் இன்னும் தர்மத்தை என்ன பண்ணிட்டு தர்மம் தர்மம்னு தோன்றுவது கடைக்கு இல்லை ஆமா அது அதனால பலம் தெரியாமல் இருந்ததையான உலகத்துல தர்மம் தான் அடையும் சந்தோடம் கூட சேரவே அது பயணம் கொடுக்காமல் இருக்கும் என்ற சந்தோடன்கூட சேரவே சேராது இருக்காது தர்மத்தை அப்படிப்பட்ட தர்மம் நல்ல சத்தாக்கிற தனத்தை பெரும எல்லா தீபந்தான் எல்லா தான் எல்லா திசுதான் எல்லா அண்ணதானந்தான் ஆனாலும் விசேஷமான மகாபலத்தை கொடுக்கக்கூடிய விசேஷங்களை தெரியணும் என்ன ஊசி போடுவா மாசபுரத்தை என்ன ஒண்ணு வல்லுங்க வாரி இறச்சிட்டாதான் என்ன புயலா பண்ணாதான் நமக்கு அப்புறம் பையன் வாரி இறக்கணும் கவனா இந்த தர்மங்களுடைய திறமைய சமபலம் இருக்காள் புஞ்சபலம் அமாவாசியம் சங்கிரமணத்தும் ரொம்ப காதல கேட்டு கேட்டு வைக்கணும் கட்டாத்தான் நம்பிக்கை வரணும் வேகமா செய்யணுமா ரொம்ப முடிவா செய்வா புதுக்கோட்டையில ரொம்ப கவலையாருமே காரணம் வர சமப்பட்டுது இன்னைக்கு என்னெல்லாம் எல்லாத்தையும் தரட்டி வேற பண்ணக்கண்ட கூட்டு பண்ணிட்டு அது இந்த வாசனை இன்னும் மூடிக்கிட்டு இருக்க சிப்ரமா காரியங்களை நடத்தனமாம் ஒரு மனுஷன் சொன்னபடி தர்மம் பண்ணிட்டு வந்தா அவன் சொல்வதை உலகம் நோக்க உலகம் மூக்காவும் பண்ணுவீன் ஷுழுவீன் கல்பாள் அவனீ பிரமாணமா பண்ணபூரன் ஷுழுவனோ பிரமாணம் நம்யத்தை கதவாச்சி அமரம்த மீதா சாங்க பிரீர்மா கதாச்சி ஆபுத்து அட்டம் கண்ணூ பிரீபா கதாச்சி உமன்விதிமத்திரம் மர்ச்சியுடன் தன்மத்தி மேல மேல பண்ணிண்டே இருப்பாளாம் அதுக்காக இருக்கும் என்ன மாசம் குழந்தைக்கு ஆபரேஷன் தொண்டையிலே போய் ராமாயணமே வாசிக்காத ஆத்துல கண்ண கூட ஆபரேஷன் பண்றான் ராமாயணம் வாசிக்கிறதுக்கும் தொண்டை ஆபரேஷனுக்கு என்ன சம்பந்தம் இப்படி பொழுது முடியும் दहे में <laughs> अग्ट अग्ट अग्ट में में பத்து வந்தாலும் உலகம் ஊக்க சகோபாரத்தையும் உலக சொல்லுவாள் எல்லாரும் அவனை நம்புவாளா அவனுக்கு சத்ருக்கு உலகத்தில் இருக்க முடியாதான் சத்ருக்குலையை அவன் நான் ஜெயித்தவன் இம்மாதிரி இருப்பவன் ஆழ் விதர் முப்பது ரூன்று முப்பது நாளிட்டா அது முப்பது ரூபா தெரியுது எனக்கு அதை வாங்கிட்டு போறேன்னா எனக்கே தெரியல என்ன திரா போனா அவனுக்கே தெரியாது ஏதா கையில கொண்டு போனும் மொழி வந்து கேட்டு போகும் கிடையிலே அனர்த்தகம் அப்படி ஆத்த விட்டு வலியில போறது தெரியாம் புண்ணிய தீர்த்தம் சாத்தா போகணும் அப்படி இல்லாமல் நிஷ்காரணும் ோடம் வச்சுடாதாம் கோக் ஆபத்த கொடுத்து மனைவியை பெரிய தப்பாம் வஞ்சிப்பதற்காக தன்ம அனுஷ்டானம் பண்றது பொருத்தியார கண்ட உடனே சாஸ்திரார்த்தி பண்றீங்க அப்படி பிரத்திய ஆரம்பிச்சுப்பதற்காக தர்மத்தை அனுஷ்டாரம் பண்ணினாது டம்பம் பேர் யோகிய மாதிரி அந்த சொல்றது அங்க ஒண்ணு சொல்றது இப்படி விஷம் பண்ணே இருப்பேன் அப்படி போவான் சில பேர் சில பேர் இந்த கேளுக்கு அறையா கொட்டாமடுக்குமா அது மாதிரி இப்படி விஷமும் பண்ணவரா போதே போவாதுன்னு சொல்ல ஜீவனுக்கு இதுக்கெல்லாம் நெல்ல மரணம் இருக்காதுன்னுட்டா இதே காரியம் சில புகார்கள் இதே காரியம் ஏதாவது வேலை பண்ணுமோ இல்லையா அறவுனாயி சோறு ஏதாவது அப்படி தூங்குற சமயம் தவிர பாக்கி அதுவும் வேலை இல்லாதனாய் இருந்தா பூ கட்டது மத்தியபானம் இதுக்கு அடுத்தது என்ன இதோல இந்த கோயில் சொன்னத போல உள்ளது மத்தியபானமான் குடிபிரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சேவே சேவ சேவத்தை எச்ச சுசீ சதைவா அதெல்லாம் யாரு செய்யாமல் இருக்கானோ என்னைக்கும் சுகியாயிருப்ப நாம் எச்ச சுகீ சதைவா நவீரமு நவீரமு பிராந்தம் நோஸ் கரோச்சாரியம் பவநாஹு மகா யாரை உயர்ந்தவனு தன் என்று சொல்றார் சினிமா ரொம்ப உயர்ந்த மகான் என்று சிறியூர்கள் யாரை ஒப்புக்கொள்வார்கள் சினிமாள் நவீரம் நவீரமு பிராந்தம் நம்ம அண்ணன் தம்பி ஒற்றுமையா பேசிட்டு இருப்பாள் அவருக்கு வந்து பிரதரும் கொஞ்சம் மனசா இருந்தே முப்பத்திலே என்ன சொல்லும் போதே அண்ணன் பண்ணார் உடனே அவர் சொல்லுவார் உடனே என்னன்னா அப்படி சொல்லாதான் மறுபடியும் கலப்பு சொல்றேன் போன வைரத்த மறுபடியும் பிரசாந்தம் அடைந்து பேசுறதுக்கே பிரசந்தி இல்லை ஆரம்பிச்சத பெரிய பேரும் மறுபடியும் எனக்கு வந்தா கூட அதை நினைச்சுக்க மாட்டானா அது கேக்க மாட்டாராம் சந்தமா போன சண்டை எப்படி மறுபடியும் மகங்கள் தனக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி அஹம்பாவத்தாடைய மாட்டாராம் அஹம்பாவத்தை அடங்கி மறுபடியும் இறங்க மாட்டானா அகம்பாவத்தை அடங்கியான இறங்கிறதுக்கு மகன்களுக்கு எத்தனை கஷ்டம் வரட்டும் அதுக்காக அக்காரியம் ஒன்றும் பண்ணிவிட மாட்டாளம் வாங்கி போட மாட்டாளா கஷ்டம் ஒண்ணு நாம் என்ன வராப்பா கல்யாணம் பண்ண போறோம் நினைச்சு பயந்து அதுக்கா போய் ஆட்டம் ஆட்டம் வாங்கி போட ியவனி ரொம்ப சிறந்த மகான் என்று பெரியோர்கள் நான் சொல்றாளாம் ே சுஷம் நே சுு கு பிரியு பிரச்சா தபம் பகத்தே சத்துருஷா சூஷா வாசன் பண்ண சந்தோஷப்படுப்பான் சௌகமாக சந்தோஷப்படுமா சுகேவி அவளை பார்த்து சந்தோஷப்படப்படாது இன்னும் மகான்களுக்கு இன்னொரு பெரிய குணம் என்னன்னால் தானம் பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்பட மாட்டாளா மகாத்மா கொள்ளமா அவன் லூவியும் அவன் ஆரியசீலனாம் புண்ணியாத்மாவாம் புண்ணியபுருஷனாம் அப்படி எல்லாம் தனக்கு சௌக்கியம் இருக்கு சத்தோகம் பண்ண மாட்டாள் கஷ்டப்படுறத பார்த்து சத்தோகம் படமாட்டாள் நினாந்தும் வாங்கிறது இந்த அண்ணத்தை கொடுத்தா இந்த அண்ணா இருக்குன்னு சொல்லிவிடுது உனக்கு இல்லையா இல்ல பாப்போம் வாங்குறவனுக்கு வராதுன்னு ஜபே புருஷம் மனசே தேஜா கூலங்க யேந்திரம் எந்த சொல்ல சொல்லிட்டு வேணும்னத்தை கொடுத்தா அவன் கொஷுமாத்த கொடுத்தான் நானும் வாங்கின அது நானும் வாங்கினேன்னு நினைச்சேன் புஞ்சம் பாவம் கொடுத்தவருக்கு சொல்வ புண்ணியமா விடும் பசுபதி பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் போலம் அஸ்வத்தை கொடுத்தான் குதிரையே வருணம் வாழ்ந்து பிரஜாபதே குருஷம் மனதே கல்பம் நல்ல கட்டுல கொடுத்தார் கட்டுல நான் வாங்குவானே வாங்க மாட்டேன் வாங்க ஆறு வாங்கது அப்படி சில அசர்கள் தெரியாதான் மாட்டே மாட்டேன் மறக்காம இருக்காங்கிறதுக்காக அவளை வேற அத்தியன் பண்ணுவாங்க இடத்தையும் சொல்ல முடியாது மனதே தல்பம் எனக்கு அதனால பரவசேஷடைஞ்சிருக்கேன் இதை நான் அனுப்புறேன் சொல்ற அப்படியும் ஆண்களை கேட்டு கேட்டு தெரிஞ்ச தர்மத்தை அப்படியும் புரிஞ்சுக்கிறோம் அது புரிஞ்சுக்கிறதில்லை இப்படி சொல்லிடுது தெரியவாள் சொல்லித்தான் பதிக்கிற பண்ணுவாள் ஏதாச்சும் பண்ணுவா பதிக்கோ இதை சொல்லி பதிக்கிற மாட்டதுனாலதான் அவங்க இல்லவனா பைக்கம் பிச்சா புடிச்சு தெரியும் சரியா வாங்க சரியா வாங்கிட்ட அசடா போடும் அவள் இன்னும் ஏன் பண்ண சாப்பிடலாம் இருக்கா நல்லா சொல்லி வாங்க போய் சொல்லிருக்கு அதனால துப்பிடி சுபிட்டு வருத்தப்படக்கூடாது ியாவன மகங்கழா சத்ஷண்ணாந்தமயிதம்மாஷத்தபராபர தலைவனாக பண்ணாள் அந்தந்த தேசத்தினுடைய ஆச்சாரத்தை தெரிஞ்சவனாக இருக்கிறான் சமயம் அந்தந்த பாஷாவைதங்களை தெரிஞ்சிடும் ஹிந்தி தான் ஹிந்தி தெரியணும் தெலுங்குன்னா தெலுங்கு தெரியணும் தமிழ்னா தமிழ் தெரியணும் துருப்புதான் துருப்பு தெரியணும் எல்லா பாஷையும் ஒருத்தரும் அவன தலைவனா எல்லாரும் உலகத்துக்கு வைப்பனாம் ராஜேந்திர பிரசாத் தலைவனா வச்சார்னா அவர் படிச்ச படிப்பிரமுக்தான் அவர்தான் அவன் தர்மம் தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த ஜாதிகளுக்குள்ள மேற்பட்ட தர்மம் கீழ்பட்ட தர்மங்களில் நன்கு புரிஞ்சு அவன் எந்த தேசத்தின் போகட்டும் அப்படிப்பட்டவனை தலைவனாக வைப்பாளாம் எந்த போனா நம்ம மாகாணம் இல்ல இன்னொரு மாகாணம் இல்லை அவனை என்ன பண்ணுவோம் தெரியுமன மகாஜன மகாஜன்தாதிபத்தியம் கருணோ கூட்டத்துக்கு தலைவனாக அவன தேசங்களுக்கு தலைவனாக எந்த தேசத்தில் போனாலும் முன்வாராம் பூரவீரம் பிராவேத் சார்ஜயேத் சா கூப்பிலும் கூட்டத்துக்கு தலைவனாக ஒரு அவன் எந்தோஷங்களையெல்லாம் விலைக்கிண்டிருக்கணும் அனுஷ்டிச்சா நம்பாது அஜான தீர்மான அறிவு இருக்கணும் குணத்தை குறுக்க மாட்டான் இது ஆத்சரியம் என்று பேரு கிளியை உயர் ஒப்பாத்து தாங்கமாட்டான் அதுக்கு ஏதாவது தோஷத்தை கல்பிக்கணும் தப்பான காரியத்தை பண்ணப்படாது அவன் எல்லாருக்கும் தலைவனாவணும்னா தப்பான காரியங்கள்லாம் விட்டுமான காரியத்தை காரியத்தை செய்ய விடாதவன் கோழி சொல்லி கூட கூடாது ஆயிரம் பேர் ஆயிரத்தி கிருவாடபி எப்படி வேணு வாங்கி பயன் கூட்டு வச்சுக்கணும் அது போய் சொல்லப்படாது சொல்லி ஒத்துக்கப்படாது பேரலாச்சு பேசுவான் இங்கிருந்து போய் இருக்க போனான் எவ்வளவோ ஒரு பெரும் கூட்டத்தில் இருக்கப்படாதாம் பூக வைரம் மத்தன் மத்திய அதிகளை குடிச்ச கொள்ளத்துற போய் சண்டை போடப்படாது போய் சண்டைக்கு போது போய் பேச்சு வச்சுக்கூடாது அவன் தான் எல்லாருக்கும் தலைவராயிருக்கா இம்மாதிரியான தோஷங்களை விலக்கி கொண்டவன் இவன் ஊட சிலவனுக்கு அனுகூலமாயிருந்த மேன் மேல கட்சேமத்தை கொடுக்குமான் இந்த உலகத்தில் திருமையடைந்து தலைவனாகச் செய்திருக்கட்டும் தெய்வம் அவனுக்கு ஒத்தாசு பண்ணும் மேல் மேல மேல பதவிகளை கொடுக்கும் நாள் என்ன பண்ணினான் தானம் கர்மனை சத்ரத்துல கொடுப்பது சத்ரத்துல கர்மனை போல கொடுத்துக் கொண்டு வருவது தானம் சுந்தமாக இருப்பது ஸ்தான சந்தியாத்தியம் மானசிகமான சித்தியாசமனாதிகளாலே ரெண்டையும் அடையணும் தானம் ஏதாவது ஒரு தெய்வத்தை தனக்கு உயிர்நிலையா வைத்துக் கொள்வது அந்த தெய்வ பலம் இல்லையேதான் அடைய முடியாது பத்து குழந்தைக்கும் எத்தனை காரியம் மண்ணுகள் அத்தனை குனினாலும் தம் மனசு மூக்க எல்லா சிசூஷையும் பர்த்தாவனத்துல இருக்குமா அண்ணங்கள்லாம் அப்படி இருக்கணும் தெய்வத்தின் நடத்துல எத்தனையோ பலதையும் இருக்கும் கோவில்ல எந்த குழந்தைகளும் தெய்வத்தின் நடத்துல பாவனை அப்படி இருக்கும் ஏதாவதுல பல காரியங்கள் நடக்கணும்னு பண்ணிட்டே இருப்படம் ஏதாவது அப்படி புண்ணிய காலம்னா அஞ்சணா பத்தனா ஒன்னே ஆறு ரூபா ரெண்டாம் ரூபா இதெல்லாம் கோமுஞ்சம்னு போயிரு அப்படி சாதுக்குள்ள கூட்டு ஏதோ பாபங்கள் பண்ணிடுவேன் அப்படி வெற்றி நடப்பது வெற்றி பேசுவது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்காளான் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பேர்கள் அவளுக்கு போய் எங்க மத சொல்லணுமே அதெல்லாம் பூக்கொள்ளதான கிருச்சராதிகளை எல்லாம் தானம் பண்ணணும் உலகத்தில் என்னெண்டாம் உலகத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிய குரு மொத்தம் செஞ்சுட்டு வந்தான காரியங்களையெல்லாம் தேவங்களெல்லாம் இவன் பங்கிலிருந்து மேலமேல மேலமேலே கொடுத்துக்கொண்டே வருமா அக்கற காரியும் இருக்கிறோம் என்னென்ன என்னோடம் மங்களானேகாதே நைத்தி சத்தோத் தானம் தேவதாயங்கள் அவனுக்கு மங்களேமணே இருக்குமா எதிர்வாராத லாபங்கள் எல்லாம் பண்டிதனாரு தெரியுமா இவர் சொல்றபடி இருந்த அவன் பண்ணிதான் சொல்ற காரியம் தான் நடக்குங்க போய் விவாகம் பண்ணி என்ன தெரியுமோ எத்தனை பையன் படிச்சவனா இருந்தா கூட அது அந்த மட்டம் மட்டமா தான் இருக்குது து அவன் பரம்பரையா பெரிய மனுஷையம் படிப்பு குறவா இருந்தா கூட நல்ல அஸ்திகாலா இருப்பான் சில குடும்பம் கொஞ்சம் படிப்பு குறைச்சலா இருக்கும் பெரிய மனுஷன் அந்த கல்யாணம் பண்ணா அது பெருமையாத்தான் இருக்கும் நீ புதுசா படிச்சுட்டா அந்த இசு இந்த எஸ் எல்லாம் பண்ணிவிட்டான்னு சொல்லுவா பாசு அவன் எத்தனை பாசு பண்ணாட்டான் அது அப்படி சீரும்னே அந்த பாம்பு அப்படி மேல சீருளா போல கொஞ்சம் அவங்க உயிர் சொன்னாங்க மேல தலையை காட்டுமா இருந்தா அப்ப புக்கி காய்வான் அதனால நமக்கு சமமா இருப்பவர்களோட போய் விவாகம் பண்ணணும் அப்பதான் பெருமை சம்பந்தி அவரை சோறு பாச்சி எல்லாம் சொல்ல முடியாது அவரையும் வச்சிருந்தேன் என்ன செய்ய அப்படி மட்டமா போட்டேன் அவர் நான் தெரியுன்னு தெரிஞ்சு விட்டேன் அவருக்காக தெரியுது என்ன சண்டைப்படாதுன்னு சொன்னேன் அப்படி ஒரு கல்யாணத்துல சமயம் விவாகம் சமமான குடும்பத்தில் போய் பண்ணணும் போய் சம்பந்தம் பண்ணப்படாது மட்டமான புத்தி பணம் காசை அவன் கூட கூட இருக்கீங்க அது பிரயோஜனம் இல்ல அந்த புத்தி நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் அவன் திருப்பி அல்ப புத்தி உள்ளவனோட சம்பந்தம் பண்ணிவிட்டா ரொம்ப பிரபாத பத்தி பண்ணுவோம் அவன் அருகே அழைப்பண்ணு வச்ச கல்யாணத்துக்கு வச்சு அறிக்கையை அப்படித்தான் கோட்ல வெக்கில் பேசா இருந்தாலும் ரொம்ப கட்டையே படிக்காம செம்பரியா இருக்கிற ஒரு வெக்கில்கிட்ட நல்லா கரெக்டா அழகா படிச்சு பிடிச்சு வச்சிருக்கிறவரு அவனோட பேசவே மாட்டார்க்க பிரயோனப்படாது குணாதிகளை சொல்லுவதா இருந்தாலும் அருகனானு சொல்லணும் கோஷ்டில போய் போய் சம்மன் உடைய ஆரம்பிச்சாரு பேச்ச கட்டவே மாட்டான் முனைச்ச பொரு சத்குணம் உள்ளவர்களோ அவர்களை நம்ம பின்னாடி வைத்துக் வேண்டும் விசிஷ்டாச்ச புரோச்சி காரியங்களை எல்லாம் பண்றானோ அவன் எந்த காரியம் செஞ்சோ அந்த காரிய சித்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குவங்க அமிதம் கர்ம க கணக்கா சாப்பிடறது கனக்கா என்னவா சாப்பிட முடியும் நிறைய ஆத்துல பண்ணி இருக்கிற போதும் சார் அதுக்கு நல்லா வண்டி வாடலாம் புட்டு உட்காந்து வச்சு போட்டு விடுவோம் சார் அவன் வண்டி வாட்ற நாலு பேர் வச்சு விட்டா பொண்ணத்த அப்படி திருச்சி இல்லையா உச்சு இல்லையா நீங்களா பொங்கல் சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் பொங்க பொங்கலாம் தண்ணி ரெட்ட போச்சு இவங்க உட்காந்து எல்லாத்தையும் கேப்டாங்க உடனே வயசு வசிக்கிறது இல்லையா சேவைப்படுது ரோகங்களை கொடுக்குறது ஆச்சரிய இருந்தா கூட தன்னை அஞ்சினவர்களுக்கு குறிஞ்சு சாப்பிடமா அதுதான் சாப்பிடமா அமிதம் கர்மகிரு கொஞ்ச மாத்தாம் கொஞ்ச மாத்தம் போதும் எப்படி தூங்கணும் தெரியும் நிறைய காரியங்கள் தூங்கணும் அமிதம் சிலவருக்கு ஒரு கோவில போய் பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணணும் அஸ்வத் போய் கணிக்கம் பண்ணணும் என்ன மகாபிரேஷ் ஒரு ஒரு பிரதட்சணத்துக்கும் நூறு ஜன்மாவதுதான் அஸ்வத் பிரதட்சணம் குடும்பத்தில் அதுக்கு ஐதாஸ்வத் பிரதட்சிணம் சங்கல்பம் பண்ண சொல்றாள் பதினாயிரம் பிரதட்சணம் பண்றேன்னு அப்படி நிறைய காரியம் பத்து கொஞ்சமா தூங்கணும் செய்யாம நிறையா ரோகி நுகாரவனே அமிதம் கம்ம க தேடி போய் கொடுக்க வேண்டாம் உன் குட்ட வந்து யாராகிட்டேன்னு சொல்லாதே முன் வேகத்தை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்டிகளை போல இருக்கணும் அவனத்துல ஒரு விதமான கஷ்டங்களும் வராதான் என்ன விலகுமா அனர்த்தங்கள்லாம் விலகுங்கிறாய் அனர்த்தா அவன் அனர்த்தங்கள்லாம் இவனை விட்டுட்டு எட்டி போடுவான் வேற என்ன அத்தியா போகு விட மாட்டான்வன் விரட்டங்கிலே அதுவாயில் உட்டுக்கு பூர்வம் ஆபத்துக்கெள்ளூத்த பிரசமீஷ்டோ மரும மோமீஹாவா அத்தீவ் ஜாயிட்டு ஜாதி மத்திய மகாவிஜாத்திய பிரசன்ன ஜி மணிய கழ்த கூட அந்த மணியை எல்லாரும் பார்ப்பன் எல்ல உயர்ந்த மணியத்தை கழுத்தல சரிக்கின்றால் எல்லாரும் பார்ப்பன் அது போன பிரகாசிக்கிறம்னா உலகது எப்படி இருக்கிறோம்னா பல தேசங்களுக்கும் பல கோஷ்டிகளுக்கும் இருக்கிற மனஸ்தாபத்தை நிவிற்சி பண்றதுக்கு மனப்பூர்வமா எத்தனை பண்றான் ஒத்தனுக்கு ஒத்தன்னு சண்டை எழுதி பண்றவனா இருக்க கூடாது அவர் அவர்களுக்கு இருக்கணும் மனஸ்தாபத்தை அப்படி எப்படி பண்ணிணேன் இல்லாமல் முதுகுண்டா என்னன்னா தீவாண்டி முக்கியம் அவனுக்கு முதுகு வனாயணியை ஆனோஹ அனாதரோண்டவனாயிருக்கணும் அதிவசேஜாதினையான அவன் தங்களுடைய மனிதர்களையும் கோட்டி ரூப பிரகாஷிப்பணம் எதப்போல்லாம் நல்ல ஜாதியானமணி எப்படி பிரகாசிக்கமோ நூறுங்களை வைத்தாலும் எப்படி பிரகாஷிக்கமோ அதுபோல் அத்தீவ் மத்திய நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி இந்த அத்தியாயம் முழுத போய் சொல்றார் சத்ராஷ பாத்தி குழந்தைகள் பாண்டவாள் எப்படி பிறந்தார்கள் தெரியுமா நாப்பத்தி பட்டு போன மரம் மாதிரி ஆயிட்டான் பாண்டு அப்படிப்பட்ட பாண்டுக்கு பிறந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளை தவிக்க விடாது என்ன ஆடாம் பாத்தி ராஜ பாண்டோ புத்திரா பஞ்ச பஞ்சேன் அம்பிகாத்திரான்னு கூப்பாள் அம்பிகேன் தரராட்சியம் உங்க அவ அம்மா பேரை சொல்லி அவளுக்கு பிறந்த சாபத்தினால் ப்ராஹ்மணாபத்தினால் அந்த வம்சம் கழிஞ்சு போகும்படியா நிலவந்து வம்சம் போன காலத்தில் போல் கிட்டத்தட்டம் கட்டகையா அந்த இடத்துல போய் தபசம் பண்ணிட்டு இருந்த பத்மிகளோட ஒரு நாளைக்கு பார்த்தா அமாவாசை இன்னைக்கு மகான்கள் வந்தாள் சாரி சாரி சாரியா மகர்ஷி எல்லாம் எல்லாரும் உயிரிழ்காரம் பண்ணினாள் எல்லாரும் ஞான திருஷ்டினாலே பார்ந்து சந்திரவம் தெரியுது ஆஜர்மே இங்க பத்னியோட நீங்க வந்து ரெண்டு பத்திரிகளோட இங்க வந்து இருப்பதெல்லாம் தெரியும் நாங்கெல்லாம் இன்னைக்கு அமாவாசையே சுக்கரபட்சத்துல பிரம்மலோகம் போறோம் இங்க இருந்து பிரம்மலோகம் போயிட்டு இருக்கோம்னால எனக்கும் பிரம்மலோகம் பார்க்கணும்னு என்ன என்னமோ நான் கூட வரேன் பேசிக்கிறீங்களே கட்டாங்க அபுத்திரன் பிரம்மலோகம் வரப்படாது குழந்தை இல்லாதவங்க பிரம்மலோகத்துக்கு வரப்படாதே நாங்க என்ன குறை அவருக்கு வருத்தப்பட்டாள் சொத்த ஒரு வயசெயர்ல கொடுப்பதற்காக பரலோக்கத்துக்காக ஆட்சி கொடுத்தா வாங்க மாட்டேங்க அதனால இது வந்து காற்றுல சாபம் வந்து சிந்தமன் பாண்டுவக்கு பத்திரிகை சம்பர்க்கம் இல்லாம போக கடவுதான் அந்த சாபத்தினாலே பாண்டு என்ன உத்தரவு பண்றீங்களோ அது எப்போ காக்கிறாள் மட்டுமல்ல ாயேந்திரனுக்கு சமாயகம் அவரு பண்டோோ புயன் பிரகல்பா விகிஷிதாச்சும் பாலயஞ்சிமுச்சாஜன் மனுஷியானிப்பாள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யாதன தெய்வங்களாம் மனிதர்களின் இவை கீழ் ஒய்வாழாம் இந்த ரெண்டு பேர்களுக்கும் பசுவுக்கு நீ இடம் கொடுக்காதே உன்ன பத்திய நாள் திருப்பாத்து பாண்ட சொத்தை கொடு கவலை இல்லாமலாம் அவட்டியோட சௌக்கியமா இருக்கலாம் காலத்தில்க்கோ மனுக்கோ நீ கிராயிராவி ாய் நிஞ்ச நானியாக நாடாம் கேட்டுக்கிட்ட கரையா தான் ூக்கல்லை அூகமாரூக்க மல்லிங் ஜாகுரோயிரோ குஷலோஷிய அசியமா அகிரோஷ்ய ாலே சிந்தையாள் அப்படிதான் செய்ய வண்டியத்தை செய்யாதவனா கவலைப்படுவண்டி கொடுக்காம அதனால இப்படி எல்லாம் கவலை வந்து கொடுந்தேன் இவன் சொத்த கொடுக்கல பாண்டுக்கு கொடுக்க வேண்டியது கிரௌ பாதுகாப்பு அதுக்கு உக்கப்பட வேண்டியதில்லை சிந்தையினாலே நான் ஹீக்கப்பட்டு இருக்கேன் அசா அகிரோ மனசு கவலப்படிறது இனி அறிஞன் தர்மம் மோட்சம் எல்லாத்தீமரிஞ்சவன் அப்படிப்பட்ட நீங்கள் சொல்லணும்னு காட்டாளாம் அப்பொழுது பொருள் எங்கேயும் தர்மார்த்தம் வந்தா மோட்சத்தை சொல்றோம் இங்க மக்கள் தர்மம் பொருள் இந்த ரெண்டு நுழை தத்துவத்தையும் அறிஞர் ஏன் மோட்சத்தை பத்தி சொல்லலாம் அவர் மோட்சம் தெரிஞ்சதா வெளியிலேயே விதுரன் காட்டிக் கொள்ளலையா அதனால சமத்து சுஜாத்திரை வர சொல்ல போறாள் உபதேசம் இல்லை உபநத்துக்குள்ளாரத்தை லலிதமா திருதராட்சனுக்கு கவலைப்பட்டு இருக்கிறா புரியுமோ அப்படி சொல்ல போறாள் நேர இது அடுத்தது அப்படி தர்மம் சொல்ல போறாள் அதனால தர்மத்தையும் அர்த்த தத்துவத்தையும் அறிஞர் நீன் கவலை பூக்கிஷுணும் கிருராஷ்டம் விதூ பாதி தவ் விதூ திசுர விதூர பிரசாதி பிராபூர் அஜுவஜ் மசியமீனஸ் புரோஹித் புஷம்பாதி நீ மகாத்மா நீங்க சொன்னா சரியா இருக்கும் இதுதான் விவேக ஞானம் வந்த போது பேசுவான் அவன் விவேக்கிய விவேகம் இருக்கிற பொழுது சரி நல்ல போய் அஜ்ஞானம் மேலிட்ட உடனே நான் காக்க மாட்டேன் போடுவான் இந்த விவேக சக்தித்தான் வசப்பட மனசுக்கு வசப்பட கூடாது மனசுக்கு வசப்பட்ட என்ன ஆறுதான் கட்டா என்னையா வந்துடும் என்ன எதை ஒன்று போய் கலையை ஆறு வாழ்னாங்களா அப்படி சொல்லுவான் கொஞ்சம் விவேகத்துக்கு ஈடுபட்டு தெரிய வரலாம் கேட்கிறாங்க மகான்கள் இத்தனை நாளா கையாளம் கூட விழுஞ்சி வச்சுன்னு சொன்னிருக்காரு இது பெரிய மகா புண்ணியமா இல்லாம இப்படி செஞ்சிருப்பா நாம் எந்த மூலையும் நமக்கு என்ன தெரியும் நாம் என்ன யாஜ்ய வைக்கிறா வியாசரா மனுவா ஆயினால நாம் நினைக்கிற தப்பு இப்படி விவேகத்தை அடைஞ்சி பாரத சவணத்தால என்ன கிடைக்கும் நினைச்சா அப்போ எதெல்லாம் கிடைக்கணும் அதெல்லாம் நிஜமா தெரியும் இல்லவனா காமால வந்தவனுக்கு வைர பரீட்சை சொல்ல முடியுமோ வைரங்கள்லாம் மஞ்சளா தோணுமே கண்ணு இருக்கிறான் காமால அதுவும் மனசுல இருக்கிற தோஷத்தினாலே நல்லதெல்லாம் கிட்டதாக தோணும் அவரை சொல்ல மாட்டேங்கி உள்ள வாழ் பிரஜாபூர்வம் நல்ல பிரஜை அடைஞ்ச வாழ் மனசுக்கு வசப்படாத பிரபு அதனாலே பாண்டவாளுக்கும் சொல்லு சர்வ மஜாத்தோத்வா பாண்டவாளுக்கும் பத்தியமாயிருக்கணும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட நீங்க சொல்லணும்னு காட்டான பார்த்து ஆனா நான் என்னத்தினால கேட்கிறேன் தப்பு பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியுது குழந்தைகளை பதிமூணு வருஷம் காட்டுல போய் தவிக்க பண்ணி சூதாட்டம் மாறி வஸ்திராபகரணம் பண்ண சொல்லி சிரிச்சுக்கொண்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு இப்போ அதனுடைய பலம் வரபோது அயமா இருக்கு பாபாங்க பாபத்தெல்லாம் நன்னா நான் செஞ்சுட்டேன் எனக்கு தெரியுது அதனால அதனுடைய பலம் வரும் இப்ப சங்கை ஏற்பட்டு இருக்குறேன் தராஹம் மனது தவிக்கிறது இப்போ இப்ப என்ன தவிக்கிறது தெரியுமா பாண்டவாலை படித்த பாடம் தான் இப்ப நடந்து அவா ஆபத்துலேருந்து நான் நினைக்கிறா போல அவ நினைச்சிருப்பாளோ இல்லையா சபையில உடவு எப்படி சொல்கிறது சூதாட்டம் ஆடி அவளை விலக்கினது நான் நினைச்சுக்கிறா போல அவ நினைச்சிட்டு இருப்பாளே அதனுடைய பலங்கள்லாம் அவருமே நீ கவலையா இருக்கு நான் திருஷ்டன் நீர்வஜா நாம மேல என்ன பண்ணனும் நீ சொல்லணும் தர்மபுத்திர என்ன நினைச்சிருக்கார் அவர் சண்டைக்கு இன்னைக்கு வராமல் இருந்துரா அல்லது சண்டக்கே ஒன்று நூற அது இன்சோலு காட்டா நாம் திராவிருப்பாரு